725 அவர்கள் صلى الله عليه وسلم அவர்கள் தனது வலது கையை உண்ணவும் பருகவும் என்று வைத்திருந்தார்கள் இது அல்லாத காரியங்களுக்கு தன் இடது கையை பயன்படுத்துவார்கள் அபோதாவோ மூன்று இரண்டு திருமிதி